திருவாரூர் சுந்தரர் தேவாரம் பத்தராய்ப் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் பத்தராய்ப்பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவர் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முருது பூசிய முனிவர்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியே முழு பூதிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரங்காரூரில் அம்மா காடே ஆரூரங்காரூரில் அம்மா காடே அம்மான் காடே